प्रपन्न ிாத்தய தோத்திரவேற்றைக்கணாயீத்தமே நம அவஜானி மாம்பா மாந் பரம் பாவம்தமூத்தமேரன் ஸ்ரீஷர் ராஜவித்யா ராஜகுகிய யோகம் அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு வைத்து ஈஸ்வர ஸ்வரூபத்தை விசேஷமாக உபதேசம் பண்ணுகிறார் ஏழாவது அத்தியாயத்திலிருந்து பன்னெண்டாவது அத்தியாயம் வரைக்கும் ஈஸ்வரஸ்வரூபம் ஈஸ்வர பக்தி ஈஸ்வர அனுகிரகம்ங்கிற விஷயந்தான் முக்கியமாக அமைகிறது இதில் இப்போ நாம் ஈஸ்வரஸ்வரூபத்தை படித்து கொண்டிருக்கிறோம் இந்த பத்து ஸ்லோகம் வரைக்கும் அதாவது நாலாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வரஸ்வரூபத்தை பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஈஸ்வரஸ்வரூபத்தை நாம் திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் முதல்ல சொன்னார் உண்மையில் எனக்கு வடிவம் இல்லை ஆனால் வடிவங்கள் அனைத்திலும் நானே நிறைந்திருக்கிறேன் எல்லா விதமான பெயர்களும் வடிவங்களும் இருப்பாகிய எண்ணெய் சார்ந்திருக்கின்றன ஆனால் அவைகளைச் சார்ந்து இல்லை பெயர்களும் வடிவங்களும் இருப்பாகிய இறைவனை சார்ந்திருக்கின்றன இருப்பாகிய இறைவன் பெயர்களையும் வடிவங்களையும் சார்ந்திருப்பது இல்லை பெயர்களும் வடிவங்களும் மாறுகின்றன இருப்பு ஒருபொழுதும் மாறுவதில்லை இது ஆழ்ந்த நுண்மையான அறிவு இதை மனசில் நன்றாக பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல உண்மையில் பெயர்களும் வடிவங்களும் இல்லவே இல்லை அவை மாறக்கூடியவைகளாதலால் அது ஒரு மாயத் என்னுடைய இந்த யோக மகிமையை பார் என்னை சார்ந்துள்ள மாயாசக்தியானது வேற்றுமைகளை தோற்றுவிக்கிறது அனைத்தையும் தாங்குகின்றனெனினும் அனைத்தையும் நான் சார்ந்திருக்கவில்லை ஆனால் அனைத்திற்கும் நான் தான் ஆதாரமாக இருக்கிறேன் எப்படி ஆகாயத்தில் காற்றானது சுழன்று கொண்டிருக்கிறதோ அப்படி என்னிடத்தில் எல்லா பொருள்களும் பெயர்களும் வடிவங்களும் செயல்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன வேற்றுமைகள் அனைத்தும் ஒன்றாக இருக்கும் என்னை சார்ந்தே இயங்கிக் கொண்டிருக்கின்றன திரும்பவும் புரிகிறதுக்காக சொன்னார் எல்லா உயிர்கூட்டங்களையும் படைப்பின் துவக்கத்தில் வெளிப்படுத்துகிறேன் என்னை சார்ந்திருக்கின்ற மாயையில் அனைத்து உயிர்கூட்டங்களும் கல்பத்தின் முடிவில் ஒடுங்குகின்றன கல்பத்தின் துவக்கத்தில் அவைகளை நான் வெளிப்படுத்துகிறேன் சில சமயம் மாயையை செயல்படுற மாதிரியும் சில சமயம் தான் செயல்படுற மாதிரியும் சொல்லுகிறார் மாயை செயல்படுகிறதுங்கிற போது மாயைக்கு இறைவன் அருள் புரிவதால் செயல்படுகிறது சில சமயம் மாயையோட தன்னை இணைத்து கொண்டிருப்பதால் இறைவன் நான் செயல் என்கிறார் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நிழல் உணர்வாக இருந்து இறைவன் அறிவு காரணமாக இருந்து செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம் எட்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார் என்னை சார்ந்திருக்கின்ற மாயையை வசப்படுத்தி இந்த அனைத்து உயிர்களையும் உயிர்கள்னா ஒடுங்கி இருக்கிற உயிர்களையும் பிரகிருதிக்கு வசப்பட்டு இருக்கிற உயிர்கள் அனைத்தையும் நான் திரும்ப திரும்ப வெளிப்படுத்துகிறேன் உண்மையில் இந்த செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்துவதில்லை நான் அனைத்திலும் ஒட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் அவைகளோடு நான் சார்ந்திராமல் இருக்கிறேன் என்னை சார்ந்துதான் மாயாசக்தி எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறது அதனால் இந்த வேற்றுமை வடிவமான உலகம் ஏங்கி கொண்டிருக்கின்றது இதுதான் படித்த விஷயம் இது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த உண்மை நமக்கு விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இதை திரும்ப திரும்ப சிந்தியுங்கள் நானும் என்னால் இயன்றவரை விளக்கி சொல்லுகிறேன் புரிந்து முயலுங்கள் இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன் மூடாகா மாம் மானுஷீம் தனுமாஸ் அவஜானந்தி மூடாகா என்றால் விவேகம் இல்லாதவர்கள் மாம் என்னை மனுஷியும் தனும் ஆசிரிதம் மனித உடலை சார்ந்திருக்கிறேன் என்று அவஜானந்தி அவஜானந்தின்னா அவமதிக்கின்றார்கள் இவனும் ஒரு மனுஷன்தானே அப்படின்னு நினைக்கிறார்கள் கிருஷ்ணர் தன்னை சொல்லிக்கிற மாதிரி இருக்கீங்க அதாவது கிருஷ்ணர் அவதாரம் பண்ணியிருக்கார் மகாவிஷ்ணு அல்லது இறைவன் இறைவன் உடலை எடுத்து வந்திருக்கிறார் அவரை வெறும் உடல் உடையவர்களாக நினைக்கிறார்கள் என்று இங்கே சொல்கிறார் இது எல்லாருக்கும் பொருந்தும் நாம் எல்லாரும் உடம்புன்னு நம்மளை நினைத்து கொண்டா நம்மளை நாம்ளே அவமானப்படுத்துகிறதாக அர்த்தம் உண்மையில் நாம் உடல் அல்ல உடல் நம்மை சார்ந்து இருக்கிறது நமக்கு உடல் தேவையில்லை உடலுக்குத்தான் நாம் தேவை இது கொஞ்சம் கடினம் தான் நமக்கு என்னமோ உடம்பு வேணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள்லாம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும் உடல் ஒரு ஜடப்பொருள் ஆகவே உடலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் உடலாக நம்மை கருதி கொள்ளக்கூடாது ஆழ்ந்து சிந்தித்தால் உடலை உடையவர்களும் அல்ல ஒரு பாடம் புரிவதற்காக உபதேசத்திற்காக சொல்லுகிறோமே தவிர உண்மையில் உடலும் நாம் அல்ல உடலை உடையவர்களும் நாம் அல்ல முதல்ல புரிய வைக்கிறதுக்காக உடல் வேறு உடலை உடையவன் வேறுன்னு சொல்லுகிறோம் அப்புறம் ஆழ்ந்த தத்துவத்தை தூய உணர்வு தத்துவத்தை புரிஞ்சதுக்கு பிறகு உடையவனும் நான் அல்ல உடைமையும் நான் அல்ல அப்படிங்கிற விஜானம் இதுதான் ராஜவித்யா இதுதான் ராஜகுஷ்யம் இது விளங்கும் அடுத்த வரியில் சொல்லுகிறார் என்னுடைய மேலான உண்மையை அறியாமல் அனைத்து உயிர்களையும் ஆளுகின்ற அனைத்து உயிர்களுக்கும் இருப்பாக இருக்கின்ற என்னை அறியாமல் நான் உடலிலே இருப்பவனாகவும் உடலாக தோன்றுபவனாகவும் பலர் கருதுகிறார்கள் இது இறைவனையும் சொல்கிறதாகும் கிருஷ்ணாவதாரத்தையும் கடவுளை அவமதிக்கிற மாதிரின்னு அர்த்தம் அது மாத்திரமில்லை எல்லா உடம்புலையும் இருக்கிறது இறைவன்தான் எல்லோரையும் என்னை நம்மையும் இறை தத்துவமாக உணரணும் எல்லா உடம்புல இருக்கக்கூடிய தத்துவமும் இறைவனாகவே உணரணும் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வயிருக்கும் அவ்வுயிராய் அங்கங்கே இருப்பது நீயன்றோ பராபரமேனு தாய்மானவர் அருளி செய்திருக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அவ ஜானந்தி மாம் மூடாஹா மனுஷீம் தனுமா பரம் பாவமஜானந்த மமபூத மகேஸ்வரம்